எிறேலோர் எம்பாவாய் அப்படின்னு அருமை அருமையான மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் வாழலாம் எண்ணில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல கதிக்கு யாதுமோ குறையுது இந்த ஆன்மா உடலை விட்டு போகும்போது நல்ல கதி கிடைக்கும் நல்ல அமைப்பு கிடைக்கும் ஆனா எதனாலே அப்படின்னு கேட்டா கண்ணில் நல்ல அகுதரும் கண்ணால் நமக்கு அருமையாக பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிற கழுமல வளநகர் இந்த சீர்காடியில பெண்ணில் நல்லாலுடன் பெருந்தகம் இருந்தது அம்மையப்படாக இருந்த அருமை கோலத்தை காட்டிக்கொண்டே இருப்பதனால எந்த உயிர்க்கும் எந்த கவலையும் எப்பொழுதும் நன்றாக வாழவும் செய்யலாம் இந்த உடலை விடுத்து ஒரு நல்ல கதிக்கு சேரவும் செய்யலாம் என்று பாரு இந்த அளவுதான் பாட்டு உடையவரு ஆனால் இந்த கடைசி வரி என்ன இருக்கு நான்காவது வரி பெண்ணில் எல்லாரும் பெருந்தகை இருந்தது என்று சொல்லுவது இருப்பதனால் என்று சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஏகாரம் ஈற்றசைன்னு தள்ளிவிடுவோம் எங்க புத்தி அவ்வளவுதான் வரும் தேக்கடார் ஒளி செய்யாவிட்டால் பெண்ணில்லா பெருந்தகை இருந்தது அதனால் இப்படி ஒன்னு ஏகோட ஊற்றுவோம் ஆனால் தேக்கலாக்கிறது பெருந்தகை இருந்தது இருந்தது அது வினாவாக ஆக்கிறார் கேள்வியாக ஆக்கிறார் மண்ணில் நல்ல வண்ணம்ாழலாம் பைகளும்ழலலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை நல்லவா யாரால கடுமளத்துல அந்த மாதிரி அம்மையப்பா இருப்பதனால இந்த அப்பாவை பார்த்ததுனால அப்பா கண்ணினல் தகுதரும் கடுமல வரநகர் பெண்ணினல்லாரும் பெருந்தகு இருந்தது அது மாதிரி திருக்கோவில்ல பெருமானும் பெருமாட்டியும் நல்ல வண்ணம் இருந்தது இருக்கிறாங்களா என்று அவரை கேட்பது போல் ஆகி அப்பாவ பார்த்த உடனே அந்த அம்மா அப்பா ஞாபகம் அவர் இருந்தது உடனே ஒரு கேள்வி எல்லாம் ஆண்டவன போய் நல்லா இருக்கிறான் கேட்கலாமான்னு நம்ம ஆளுக்கு சும்மா இருக்க மாட்டான் இல்ல கேக்கவும் வேணுங்கிறேன் நீ நம்ம கல்லூரி பையன் கேப்பானா கேட்கலாமா அடல்து இல்ல கட்டியிலங்காலம் பதினெட்டு வயசு பத்தொன்பது மேல வர்றான் நம்ம இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா நல்ல அருமையான பருவமும் இல்ல அப்ப மேல நல்ல அவன் வளர்ச்சி வரும் அதனால ஐயா நீங்க இப்ப நம்ம போல இருக்கவங்கள அம்மா அப்பா எல்லாம் சரிமா இருக்காங்களான்னு கேட்கலாம் கழுமலை வளர்ந்தகள் இல்ல ஒரு கால அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்டா கூட பரவாயில்ல ஏன்னா இங்க அப்பா வந்து இருக்காரு அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம் அது நம்ம நம்ம நம்ம கூட்டு குழந்தை கேட்கலாம் இது ஞான குழந்தை இல்ல அதனால கழுமலை வளர்ந்தகள்ல இருக்கிற பெண்ணின் எல்லாரோடும் பெருந்தகம் இருந்தது அம்மையப்பா நலமா இருக்காங்களாம் என்று கேட்குது அப்ப அம்மையப்பா இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாமான்னு அந்த ஞானம் கொடுத்தனுடைய அருமையால் தாய் தந்தை என்று உணர்ந்த உணர்வினாலே இது குழந்தையாக நினைவினால கேட்டதே தவிர இது கேட்கிற அளவுக்கு அங்க நலம் குறைவோ நலம் மிகுதியோ ரெண்டும் அவர் என்னைக்கு நல்ல அருமையா இருந்தார் இதுக்கு அந்த ஞானத்தை ஊட்டியவினாலே அந்த உறவினால ஞான உறவினாலே இருந்ததே இந்த தந்தையாரை நோக்கி வினா உரையாக அருடைய பிரிந்தனர் வினா என்னன்னா இருக்கிறார்களா இரண்டு பேர் நலமாக இருக்கிறார்களா என்ற நினைவோடு கேட்டதாக உரை காணுகிறார் அவர் மட்டும் இப்படி அமைத்திராவிட்டால் நாம் அந்த மாதிரி உரை மாட்டோம் அதனால என்ன பதியம் சொல்ற என்ன பதியமா எங்க அன்னலார் தமை வினைவி அப்பாவை கேட்கிறாங்களா திருப்பதியும் அருள் செய்தார் என்று குறிப்பு கொடுப்பதனால இருந்தார் என்றே முடிச்சிருக்கோம் குறிப்பே ஞானசம்பந்தருடைய அந்த சேர்க்கிறார் அந்த விளக்கத்தால் தான் என்று மறந்துட கூடாது இப்படி அம்மா அப்பா பெருமானாகி அம்மா அப்பா நலமா இருக்காங்களான்னு கேட்டதாக ஒரு வரலாறு இந்த ஒரு இடம் தவிர வேறு ஆண்டுமே இல்லை இருக்கா மணிவாசர் வரலாற்று அம்மா அப்பா போயிட்டு இளமையிலேயே போயிட்டு சுந்தர கூட இந்த திருவண்ணிநல்லூர் கல்யாணம் இருந்திருக்கலாமோ இல்லையோன்னு கூட தெரியுது ஏன் இது வினாவாக்கி விட்டுரும் அடுத்த அடுத்த மாதம் சொல்றேன்னு சுந்தர பெருமானுக்கும் தாய் தந்தையர் நீண்ட ஆண்டுகள் இல்லை ஏன் திருத்தொண்ட தொகையார் திருவாரூர் வந்தவனே பாடுறார் திருவாரூர் வந்தவுடனே பாடுனபோது செல்லைவாளன் அடி எடுத்து கொடுக்கிறார் அதுல என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட தடயன் என்னவனாம் அவன் வந்து ஆறு ஆறு திருவடியை சேர்ந்த யாரு அப்பா அம்மா யாரு காதலன் ஆடி யாருக்கும் அடியேன் அப்ப திருத்தொண்ட துறை பாடும் போது அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லை என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட என்பது நாள் கொஞ்சம் நாள் கூட ஆயிட்டு எனவே சுந்தரருக்கும் அம்மா அப்பா ரொம்ப காலம் இல்லை என் அம்மா அப்பா ரொம்ப காலம் இல்ல வரலாறு முழுது இருப்ப இருக்கின்ற பெருமை ஞான சம்பந்தருக்கு உண்டு திருமணருக்கு சேக்கடார் கைப்படவர் வரலாறு எழுதப்படவில்லை அரியபரமி மணிவாசருக்கு ஒண்ணுமே தெரியல மணிவாசர் வரலாறு மட்டும் சேக்கடார் கைப்பற்றிருந்தது இன்னும் நம்ம சிவலோகத்திலேயே செல்வன் சிவபுரத்தில் சிவபுரத்திலேயே உட்கார்ந்துருக்கலாம் நம்ம கிடைக்கல பாக்கியம் ஆனா எத்தனை பேர் பாடுனாங்க இந்த மாதிரி யாருமே பாடல எங்கே எப்பொழுது இந்த பிராணம் என்ற பெயர்ல பாடினதுல இவருக்கென இவருக்கு இவரே இது யாருமே யாருமே எனவேதான் இப்ப அந்த அந்த அருமையான பாடலை எங்கிருந்து பாடுகிறார் இந்த மனத்தில் பாடுகிறார் அருள் செய்தார் தன்னரும்பும் செங்கமலத்தார் அணிந்த தமிழ் விரகர் திருப்பதிக திரைக்கா திருக்கடைக்கா புச்சாச்சி சிறப்பில் மிக விரும்பினால் அவர் நமக்கு விருந்தளித்து அப்பாவுக்கு பாருங்க தம்பி நல்லா அருமையா சாப்பிடது அப்பாவை தனியா கவனிச்சுட்டு இருக்குங்களா அதனால எல போடும் போது கூட எப்படி போடும் அப்பாவுக்கு முதல்ல போட்டு அப்புறம் தான் தனக்கு போடும் ஆமா ஆமா அப்படி எல்லாம் இருந்ததாக கேள்வி அப்பா சாப்பிட்ட பிறகு தம்பி நீயும் உட்கார இல்லப்பா ஏன்னா அம்மா இருந்தா பருமாறுவாங்க அம்மா தான் சீகால இருக்கிறாங்க அதனால நான் வேணா ராஜா எல்லாம் சேர்ந்தே நம்ம எடுத்து பரிமாறிக்கும் அதுக்குள்ள அடியோர்ல என்ன பண்ணுவாங்க அடியேன் பரிமாறேன்னு முன்ன வந்திருக்கும் இல்லவா இல்ல இருக்கட்டும் என்ன அப்பாவை பாக்குற மாதிரி ஆச்சு இதுக்கு இருக்குமில்ல அதனால அடியேன்னு பரிமாறேன் உண்மையா அவர்தான் பரிமாறி இருப்பார் இதெல்லாம் நான் படிச்சவன் பாட்டை கெடுக்கிறேன் அதுலவா ஆமா நான் சொல்ல சொல்லுவானா ஆனா உண்மைதான் இவர் முதல்ல வேண்டான்னு சொல்லி தான் எடுப்பார் அப்புறம் வேணா தந்தினி உக்கா ஏன்னா ஞானம் உண்டதல்லவா அதனால நம்ம ஞானம் நம்ம என்ன எழு எலிம்க்குள்ள வச்சாரு அவரு ஹைஸ்கூல்ல போய்ச்சே இருந்தாரா நம்ம மாதிரி எல்லாம் காலேஜ்ல படிக்க வச்சாரா கிடையாது தம்பி பள்ளியூடத்துக்கே போகல பள்ளிக்கு சென்று படித்ததும் இல்லை ஆனால் எல்லா எழுத்தும் தெரியும் ஆனா பள்ளிக்கு சென்று படித்தது அப்படி இல்ல ஆதலால் இப்படி எல்லாம் இருந்து அங்கே அருமையா விருந்தெல்லாம் கொடுத்தாராம் ஆள் இன் கீழ் நால்வர்களை நூலின்கன் பொறுப்பாடி நூல் அறிவார்க்கின் தானே நிதிரஞ்சி கை தொழுது பாருங்க காலம் நிதிரஞ்சி அப்பா வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஆறு காலத்துக்கும் போவன் ஆறு காலத்து ஆறு காலமும் போய் அப்பாவோட இருந்து கூட வணங்கி சரிங்களா திருநீர் கொடுக்கும் போது அப்பாவுக்கு முன்ன கொடுக்க சொல்லி அப்புறம் வாங்கி தாய் இப்படி எல்லாம் அப்படி இருக்கும்போது நிலவு பொழிமுதுரை ஆளின் கீழ்வர்கன் தரமுறை தங்கனின் நூலின்கண் ஜீலங்கொள் தென்னவனும் தேவியரும் உடன் போதே இந்த ஆறு காலம் இந்த அப்பா வந்து இவங்க போகும்போது அதுல யார் சேர்ந்துகிட்டாங்க பாண்டி அந்த தேவியும் சேர்ந்துகிட்டாங்க அமைச்சரும் ஏன் இத்தனை நாள் போகாத குறையை இருந்த அரசியல் சார்பு கூடாது பாண்டியல்ல இதாவது புராணம் சொல்லிடுவா கிளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் சேரன் சங்குட்டுவர் பத்தினி கடவுளுக்கு படிமம் எடுத்து செல்கிறார் எங்கே வடக்கை இமயமலையால் கல்லெடுத்து செய்யணும் இங்க இருக்கிற கல்லாம் பத்திரி தெரிவித்துக் கூடாது அப்படி போகின்ற பொழுது வஞ்சிக்கானது அப்படியே எழுதிருக்காரு பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி திருநீரணிந்து யாரு சேனச்சங்க விட்டுவன் பரநாட்டுக்கு புறப்பட இருக்காரு அப்படி புறப்பட இருக்கின்ற பொழுது வைணவ கோவில் பிரசாதம் வருது ஏன்னா ஒரு அரசுமணங்கள்ல தான் இருக்கு ஆமா பழைய நிலைகள்லாம் அதனால இவங்க போறதுனால அந்த இவர் வந்து சிவன் கோயிலுக்கு போய் வந்துட்டார் நேர வழிபாடு ஆனா பெருமாள் கோயிலிருந்து பிரசாதம் வருது திருப்பதி காலத்தில் இருக்குதுன்னு வந்தவுடன் என்ன செய்கிறாராம் இளங்கோடிகள் எழுதுகிறார் வஞ்சிக் காண்டத்தை எடுத்து காண்க ஏற்கனவே பெருமான் பிரசாதத்தை நெத்தியிலும் தோலிலும் நெத்தியில் இதோடு அந்த வைணவ பிரசாதத்தை வைக்கக்கூடாது என்று கருதி தோளில் வைத்தார் என்று பாடுகிறார் இளங்கோடி வஞ்சிகாண்டத்தை எடுத்து பாருங்க ஆதலால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இளங்கோடிகள் தைவருங்க உடனே கூட்டி முடிப்போம் மடத்தில வந்தாலும் வந்தானுமா அதே போலும் போது தோன்றிய வஞ்சி தோன்றிய வானவ கேளாய் செஞ்சடைவானவன் திருவருவான் திருவருளால் தோன்றியவனே கேள்வத்தில் அருளில் தோன்றிய வானவ கேளாய் திருபெருமான் திருவுருளால் ஒப்ப வைக்க கூடாது என்று சைபர் சைவரா இருக்கட்டும் எங்களுக்கு ஒண்ணு இருக்கு முருகா முருகா எனவே இந்த மாதிரி இங்கே சீலம் கொல் தென்னால பாண்டியர்கள நம்முடையோ தோழர்களோ கடவுள் பக்தி இல்லாத எந்த அரசும் நமக்கு வாழ்ந்தா தெரியும் இப்ப இருக்கிற ரொம்ப வரலாறே கம்மியா இருக்கு அதுலயே தெரியும் கடவுள் பற்றிருக்கலாம் அதனால பிற கடவுள் தீங்கு செய்யக்கூடாது மதத்துக்கு தீங்கு செய்யும் அது சத்தியம் அதனால தவிர தனக்கே ஊத்து சொன்னேன் இவன் சொன்னாங்க யார் சொன்னாங்க எந்த பகுதியா தேன் நிலவு பொத்துப்போன் தன்னவனா தேவியார் அமைச்சர் சிந்தை உன்னகிடும் படி அழிந்தங்கு கண்ணீர் பாய்ந்தரைய உணர்வின்றி விழக்கண்டே யான் உண்மை பிரியாத வண்ணம் என் நாட்டில் பணிவீர் என்று ஞானம் உணர்வாளருட அவரும் போத நம்பர் திருப்பரங்குண்டையை நந்தினாரே இவங்களுக்கு ஒரு கருத்து வந்துட்டு யாருக்கு அங்கே கருத்து யார் அந்த புலச்சிரையார் பாண்டி மன்னனு காரியம் முடிந்தது இனிமே அவங்க ஊருக்கு போயிடுவாங்களே மீண்டும் அவருடைய என்று கருதி வணங்கினாங்க மதுரையிலேயே இருக்கணும் இவர் என்ன உடனே இல்ல இல்ல பல தலையாத்திரை பண்றேன்னு சொல்ற பண்ணத்தான் போறார் ஆனாலும் இந்த பாண்டி எல்லாம் வணங்குறேன் என்னோடவே நீங்க வாங்க அப்படின்னு அப்போ இவங்க இப்ப இங்க இருந்து ஆலவாயிலிருந்து பாண்டி நாட்டுப்பதிகளை வணங்குகின்ற பொழுது எல்லாம் உடன் வந்தவர்கள் யார் யார் என்றால் மங்கையர் கருசியார் புலச்சிரையார் பாண்டி மன்னன் ஒரு பேரரசே தன் குடும்பத்துடன் ஒரு அடியவர் பின்னே வர கண்ட நாடு இந்த நாடு அவளை பத்தியோடு அப்ப இல்லாத நன்மையை விட நீங்க பொண்ணு கிழிச்சு ஐயா அப்படி இருந்த போது என்னென்னு இப்ப நாங்க என்னென்ன நன்மை அடுத்து பார்ப்போம் மட்டும் மொத்தம் முதல் ஜாவரதான் அதான் கண்டவள நிச்சயமா இவருக்கு அவரு கருப்பு கோடி அவருக்கு விருது கருப்பு கூடி இதேதான் இருக்கு உடனே எல்லோருமாக கூடவே வர திருப்பரம் கொண்டு போனாரலாம் ஆர் அணிந்தி அங்கு போட்டி அணி அப்போ அணிந்து பாடி இனிமேதான் நமக்கு ஐயா சொன்ன மாதிரி இப்ப வந்து இது விரைவு வண்டி விரைவு வண்டி ஏன்னா இந்த வதிகளை வணங்கி வணங்கி வணங்கி வீட்டு போறாங்கன்னா பாண்டி நாட்டு மிக விரைவில் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க மெதுவா சரிங்களா நாம செய்ய கொஞ்சம் வேகமா போறோம் அவங்களுக்கு வேகம் கடுத்தாண்ட நமக்கு வேகம் கொடுத்தாண்ட நீர் நீர் அணிந்த செல்வர்பதி பெறவும் சேர்ந்து நிலவு திருப்பதிய்கள் பத்தாறு தம்புரங்கள் சிலையால் திட்ட பரவனா திருப்பத்தூர் பணிந்து போட்டி குற்றாரம் பணிபூண்ட பணிதனா தம் பூவனூனம் சொன்னாரலாம் சென்று போந்து பாடி கத்தார்கள் தொழு திருத்தம் காணப்பேரும் திருக்கான பேரும் கை தொழுது தமிழ் பாடி சுழியல் போட்டி திருச்சுழியல் குற்றாலம் குறும்பலா கும்பிட்டு ஏற்றி திருக்குற்றாலம் அடாரா பாத்தீங்களா ஜெயக்குலா பெருமான்னு தெரியுது மணி நாலு ஆட்சி தெரிஞ்சது அதனால என்ன அன்பர்களுக்கெல்லாம் நேரம் ஆயிட்டு வீட்டு ஞாபகம் வந்து விட்டு தாட்டு இருக்குது அப்படின்னா இல்ல அப்படிலாம் இல்ல அதுதான் இல்ல தெரியுது அப்படின்னு ஒரு பாட்லயே எடுத்தாலும் சொல்லிட்டாரு புனி புண்ணியனார் நெல் வேலி பணிந்து ஆமா நீங்க இப்ப குத்தாலத்துல இருந்து நெல் வேலி வரது நெய்வேலி வர்றதுக்கு ப்ரெஷர்ல வந்தா கூட ஒரு மணி இங்க செகண்ட்ல வந்துட்டு பணிந்து போற்றி திருப்பதிகள் பறவும் சென்று இதுவேற அங்கெங்க திருப்பதிகள் பிறமும் சென்றுங்கிறார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல எல்லாம் ரெண்டு மைலா அஞ்சு மைல் எட்டு மைல் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் சென்று வந்து நன்னி நிவர்ந்த அங்கு நைந்து பாடி நத்தொண்டருடன் நாளும் போற்றி செல்வார் பின் அவரை சென்று கொண்டார் மிக்க பெரும் பாதகத்தை நீக்க வேண்டி தென்னியப்ட் இராமன் செய்த திரு சென்று சேர்ந்தார் மதுரையில் இருந்தபடி நேரம் எங்க திரு ராமேஸ்வரம் அப்பா எவ்வளவு தொலைவு நடந்து போயிருக்கிறாங்க நடந்துட்டிருக்கேன் இப்ப கூட நாங்க சொல்லிருக்கோம் இந்த ஒவ்வொரு இந்த தல சோழ நாடு பாண்டி நாடு அப்புறம் சேரநாடு கொங்கு நாடு இப்படி எல்லாம் பல பதவிகள் பிரிச்சு பாக்குறோம் அதுல போகும்போது எந்த பதியை முன்னே பார்த்தா அந்த பாதை விரைவா பார்க்க முடியும் இந்த விரைவு தான் கொங்கு கொங்கு பதிகள் ஏழு அது திருவஞ்சக்கிழமை சொல்லி சுந்தர தேவாரத்தை அங்க ஒன்று முடிச்சோம் எங்கே திருவஞ்சக்கிழத்துல முடிச்சோம் இந்த ஆடிச்சு திருவண்ணல் உள்ள தொடங்கணும் ஆடிச்சுவாதியில திருவஞ்சு முத நாள் கொங்கு நாட்டு தலம் ஏழையும் ஒரு அருமையான அன்பர் இருந்தார் பவானில அவர் சொல்லிட்டார் திருவஞ்சமா கூடலை முதல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம எட்டு மணிக்குள்ளேயே அவினாச்சு பாத்துருவாங்க ஏழு தளம் அது மாதிரி திருவஞ்சமா குடலை நேரம் சரியா நாலரை மணிக்கு போனோம் திருவஞ்சமா குடல் கரூர் கரூர்ல இருந்தபடி நேர திருச்செங்கோடு திருச்செங்கோடுல இருந்தபடி பவானி அப்புறம் திருச்செங்கோடு திருச்செங்கோடுல இருந்தபடி நல்லவா இது அவிநாசி திருமுருகன் பூண்டி சரிங்களா இப்படி பண்ணோம் ராத்திரி எத்தனை மணிக்குள்ள ஏழு தளவுமே வழிபாடு ஆனா அங்கங்க அந்த பதியங்கள் படிச்சு ராத்திரி பேரூர்ல இருந்த கோவையில சாமியோட இருந்துட்டு மறுநாள் காலையில் திருவஞ்சக்கெல்லாம் போய் அங்க ரெண்டு பதியத்தையும் முடிச்சுட்டு அதிகம் அது மாதிரி எந்த பதிகளை முதலில் வைத்தால் அப்படியே நம்ம விரைவில் எல்லா வரிசையா போகலாம் வரலாம் அப்படிங்கிறது அவங்க எல்லாம் அப்படி நடந்து போனாங்க பேருந்துல போறதுக்கு இந்த பாடு செய்த எனவே இவங்க இங்கிருந்து ராமேஸ்வரம் சென்றம் செங்கன்மார் வழிபட்ட கோயில் அண்ணி திரு முன்பு தாழ்ந்திரன் தென்னனோடும் மங்கயற்கு நாயகியார் தாமும் மெய் மெய் மந்திரி யாரும் சூழ உடனே புக்கு கொடைவலங்கு உள்ளனிவால் போட்டி செய்து பங்கு எச்சங்கை குவித்து பணிந்து நின்று பாடினார் மன்னமனும் பரவிய திரு ராமேஸ்வரம் போய் எல்லோரும் சென்று வணங்கினாரலாம் சேது விண்கண் செங்கன் பூஜை செய்த சிவபெருமான் தனிப்பாடி பணிந்து போந்து ஏனென்றால் ராமபிரான் அந்த இலங்கை சென்று ராமனை அடித்த பிறகு மீண்டும் அடிபட்ட தலம் என்று அமைப்பா இருக்கு ஆகவே அதனால் அங்கு அந்த திரு எல்லாம் வணங்கி சென்று திருத்தொண்டரானா கோதில் புகழ் பாண்டிமா தேவியார் குலச்சிலையார் குறைவருத்து பொட்டி செல்ல நாதர் தமிழ் நாடோறும் பணங்கி ஏத்தி பாருங்க சரி இங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு யாரோ கேட்டுருக்காங்க கேட்கலாதுன்னு கூடவே யார் வர்றா பாண்டி நாட்டு பேரரசன வர்றாரு அது மனைவியோட மன அமைச்சரோடு அரா இவங்க போறாங்கன்னு அதுக்கு முன்னாலே உண்டி நாலு விதத்தில் இல்ல உண்டி ஏழு விதத்துல பதினாறு இருபது கறி காய்கறியோட அன்னை சாப்பாடு வர்றது யாரு அரசியெல்லாம் இடம் தான் பொன்னி வளம் திருநாடு பூந்து மிக்க பொருள் தீர் தொண்டர்கள் குலாத்தினுடன் பன்னக கோயில் தோறும் பத்தருடன் பதியுள்ளோர் போட்டு சென்று அதுவா இல்ல இல்ல இல்ல அங்கேயா அந்நகரில் அவர் தங்கன் இதுமேவி ஆடிப்படி சூழ்ந்தொழிக்கும் ஈழம் தண்ணில் மண்ணு திருக்கோண மலை சிங்கன் மரவிடையார் தமிப்போற்றி கேதி ஆகவே ரெண்டு பதிகளை ஈழத்து பாடுகிறார் கடற்கடந்து போகவே இல்ல உங்க இங்கிருந்தே அந்த திருக்கோணமலையும் திரு கேதிச்சுரத்தையும் ராமேஸ்வரத்தில் இருந்தவாரே பாடினார்கள் அது ஈட நாட்டுப் பறியல் ஏட நாட்டுப் பறியல் அதெல்லாம் வணங்கி அப்பதி தொழுது பழுத்தையும் செல்வார் அங்கே என்ன தரித்தான் நம்ம கோயில் புத்திரிஞ்சி பழபதியும் தொழுது போட்டி புனரி போரு தலைநகர் தலை கரைவாய் போடுதலை அலை கரைவாய் ஒடிய போன்றே போல் திரு ஆடானை திருவாடானைக்கு அங்க வணங்கினார்கள் அங்கிருந்து திருப்புணவாயில் வந்தார்கள் அங்க வணங்கினார்களாம் பதி நிலவு பாண்டினார் அதனில் முக்கட் பரவினார் மகில் பலவும் போற்றி பாண்டி நாட்டு பதிகள் முழுதுமே பணங்கி விட்டுலாம் கொஞ்சம் நிறுத்தணும் அவங்க வேகமும் கொஞ்சம் நிறுத்தி வரும் மகிழ்விடங்கள் பலவும் போற்றி விதி நிலவு வேத நூல் நெறிய ஆக்கி வெண் நீச்சின் சார்பினால் மிக்கு உயர்ந்த கதியருளி காளி வந்தார் கண்ணுதலான் திருத்தொண்டர் பலரும் சூழ மதி நிலவு குலவேந்தன் போற்றி செல்ல மந்திரியார் பதி மணமேற்குடியில் வந்தான் எல்லா பதிகளையும் வணங்கி பாண்டி நாட்டினுடைய எல்லை மணமேற்குடினு ஒரு திருமணமேற்குடி அறந்தாங்கி பக்கத்துல இருக்கு அங்க வந்தாங்களாம் அந்த இடத்துல தான் நம்முடைய குலைச்சிறையார் தோண்டிய இடம் சோழ பாண்டி நாட்டின் எல்லை முடிகிறது சோழ நாட்டின் எல்லை தொடங்குகிறது அந்த மணமேற்குடி வந்தாங்களாம் வந்தவுடனே எல்லாரும் இவங்கெல்லாம் கள்ள தண்ணி தாழ் தாரியா வருது ஏன் பாண்டி நாட்டு பதிகளை வணங்குங்கன்னு சொன்னார் பாண்டி நாட்டு பதிகள் நாம் சென்று வணங்கணும் அதனால் இனி அப்பா வந்து இருக்கிறாங்க விட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனவே நாடு போவாரிலேயே இந்த வருத்தம் இந்த மூவருக்கு வந்து அப்பா வந்ததுனால என்ன ஆய்ச்சினர் அந்நகரில் இனிதமர்வார் அருகு சூழ்ந்த பதிகளில் நீடு அங்கநாதம் கோயில் தாழ்ந்து மண்ணு திரு தொண்டருடன் சேர்ந்து மன்னவனும் மங்க எறுக்க அரசியாரும் கொல் நவிழ் வேல் குறைச்சிரையா தாமும் கூடி குறை கடல்கள் பணிந்து குறை கொண்டு போற்ற சென்னி வளர் மதியிந்தார் பாதம் போற்றி சிரபுறத்து செல்வர் இனி திருந்தராமில் கொஞ்ச நாள் தங்கனால் மணமேற்குடியில் ஒவ்வொரு நாள் என்னன்னா பக்கத்துல இருக்கிற கோவில் வணங்குவாங்க வணங்கிட்டு வந்தவங்க நேரம் ஞானத்த வந்து அந்த தங்கன இடத்துக்கு வந்தா அவரை மீண்டு இங்க வணங்கி பிறகுதான் அவங்க சாப்பிட இப்படி அப்படி கொஞ்ச நாள் மணிமேற்குடியில இருந்தாராம் இத கூட நான் குறிக்கணும்னு சொல்றது எந்தெந்த திருப்பதியில் நம்முடைய பெரியவர்கள் தங்கினார்கள் ஒரு குறிப்பு தங்கினார்கள் வழிபட்டே போய்கிட்டு இருக்கிறது அது இருக்கு எங்க தங்கினார்கள் நான் என்ன சொல்றேன் எங்க தங்கன பதி அதை நாம தலையாத்திர போகோ தங்கறத அங்க வச்சுக்கணும் அன்னைக்குதான் தேர்தல் நூற்றாண்டு இதே ஊர்லதான் ஞான சம்பந்த திருவடி இருந்து நினைவோடு நம்ம இருக்கலாம் அதுக்காக அடுத்த மாசத்துள்ள எப்படியாவது திரிய பிராணத்தை பார்த்து எங்க இங்கே தங்கினார்கள் வழிபட்டு சென்றார்கள் என்ற இடத்தை உற்றுவேன் எங்கே இனிதமர்ந்து அல்லது இருந்து என்று இருக்கு அதை மட்டும் புரிச்சு கொடுக்கல உங்க திருவடிகளுக்கு வணக்கம் அது நீங்க என்ன பண்ண ஒருவர் இருந்து பயன் கொஞ்சம் சோர்வு தட்டம் அப்படியே பூக்கம் வரும் ஒரு மூணு பேர் நாலு பேர் செது என்ன தூக்கவரதாட்டு இருக்காது இல்லையே அப்படிங்கணும் இல்லன்னா தூங்கிடணும் அதனால் பார்ப்போம் அப்படி இருந்தா பெண்பாளா செய்து கொடுக்கணும் என்ன மங்கையர்கசிய பாத்தீங்களா இருக்கு இல்லையா அதனால உண்டு எனவே இனி திறந்த நாளில் அதனால மணமேற்குடி போய் என கூட ரொம்ப நாளா மணமேற்குடி போய் சென்று நல்ல கோவில் இருக்கு அங்க ஒரு ரெண்டு நாளாவது இருந்துட்டு இருந்தா தேவலாம்னு தெரியும் அறந்தாங்கி போன போது இப்ப போய் ரெண்டு நாள் தங்கி இருக்கும் போது இந்த நினைவோடவே இருக்கணும் எனவே மனமேற்கூடிய இது வந்து பொங்கு கொணல் காவிரி நாடதனில் மீண்டு போதுதற்கு திரு உள்ளம் திரு உள்ளமாக யாருக்கு ஞான சம்பந்தம் சரி இனி நாம் சோழ நாட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கரிசியார் தாமும் தாமும் கூட அங்கவரம் திருப்பாதம் உடன் போக ஒரு படும வளவு நோக்கி என்ன பண்ணாங்கன்னா பேசிட்டு இருக்கார் நாளை காலை சரிய விடியற் காலத்தை ஐந்தரை மணிக்கெல்லாம் இங்கிருந்து புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஓஹோ புறப்படுவோம் புறப்படுவோம் என்று சொன்ன உடனே இவங்க மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க அவரெல்லாம் அரசு அமைச்சர் அவரோடவே போயிடுவோம் என்ன பாண்டி நாடு பார்த்து அமைச்சர் அரியணும் அப்படிங்கிற பாண்டி மன்னன் இவர் மூணு பேரும் அதனால எல்லாம் என்னன்னு எடுத்துக்கெடுத்து கட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது மறுநாள் அஞ்சரைக்கு போறதுக்கு அவரோட சோழ நாடு போறதுக்கு தயாரா இருந்து ஞானசம்மந்தர் என்ன செய்தார் அங்கவர்தம் திருப்பாதம் பிரியலாற்றாது உடன் போக ஒரு படும வளவு நோக்கி இங்கு நான் முடிந்ததனுக்கு இசைந்தீராயில் எரி போற்றி இருப்பீர் என்று ஞானசம்பந்தர் அரியன்னு சொல்றதை நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல அரியன் இங்கிருந்து பாண்டி நாட்டை அமைதியோடு நாட்டு மக்களுக்கு பொறுப்பு இருக்குதானே தலைவர் என்று சொன்னாங்க அப்ப என்னுடைய சொல்லை போற்றுவீர்களானால் இங்குதான் இருக்க வேண்டும் வரும்போது அந்த சொல் கொஞ்சம் கடுமையாங்க இப்ப கூட வந்தா இவர் சொல்ல போற்றல நடத்தும் அதனால என் சொல்லை போற்றுவதாயும் நீங்க கேட்பீங்க அதனால என்ன செய்தார் தளர்வாரி என்ன பண்ணுச்சு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் தகுவனமற்ற நினைச்சா நீங்க தீங்காடி வரல என்ன இங்க இருந்த அல்லது அடிய ஒண்ணே வந்துட்டு போறேன் அதே மாதிரி தான் என்னது இப்ப நம்ம பெண்ணெல்லாம் பிறந்து திருமணம் ஆகி ரெண்டு மூணு தரம் அடைச்சு மாப்பிளை விட்டு அனுப்பும்போது இதெல்லாம் அனுபவிச்சிருக்குமே பெண் மக்கள் பெற்றோர்கள் மாப்பிள்ள நல்ல வராந்தா கவலைப்படாதீங்க மாமிய கவலைப்படாதீங்க மாமா நான் வந்து என் நேரம் அழைச்சிட்டு வர மாமா நீ வா அப்படின்னு சொல்லணும் இல்லன்னா அது பாட்டு மக்கு மாதிரி உட்காந்து என்ன பண்றது நம்ம தலையில என்ன செய்யணும் மாப்பிள்ள யாருக்குங்க ஏமா ஒருத்தப்படுங்க ஏமாற்றப்படுங்க என்ன ஒரு கடிதம் நான் அழைச்சிட்டு வரேன் என்ன நம்ம தூரமா இருக்காரு அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லணும் ஆடுதல் ஏன்னா உனக்கு ஒரு பெண் பிறந்த பின்னால இருபது ஆண்டுகளுக்கு இருக்க கூடாது இங்க யாரையும் குறிப்பிடல கட் பண்ணி அதனால தேமி தேவை வரும் ஏன்னா வயசாலாம் வளர்ந்துட்டாங்க மாமியும் ரொம்ப நல்லவங்க மாமாவும் நல்லா அவங்க அன்புடைய மாமனும் மாமியும் மீன் இருப்பாங்க கவலைப்பட சொல்லி இருந்தாலும் நமக்கு அதுக்கு இருந்துட்டு அப்படியே அது மாதிரி அனுபவிப்பா என்ன பண்றது நம்ம அனுபவங்கள் எல்லாம் இங்கே நினைவுக்கு வரலாம் எனவே இப்படி அங்கிருந்து ஆலையிட முண்டவரை அடிகள் போற்ற அந்நாட்டை அகன்று அணைய செல்வா இங்க யோகியதையா நம்ம படிச்சோம்னா என்ன பண்ணணும்னு கேட்டா ராமாயணத்துல குஹன் தானும் உடன் வர்றீங்கிறான் எங்க ராமகிரானோடு இருக்க செய்தார் அதெல்லாம் ஒப்புணும் ஒப்புணும் ஜீவ ஜீவ் தமிழாருக்கு வந்தீங்களா மஞ்சபாரு காலம் உண்மையே அப்ப குகனும் கூட வர்றாங்க நானும் வர்றேன்னு ராமகிரான் தான் ஏன்னாப்பா நல்ல நல்ல பாட்டதெல்லாம் அங்குல கிளை காவர்க்கு அமைதியின் முலன் உந்தி யராஜா நம்ம அயோத்தியில இருக்கிற இந்த சுத்திரத்தார்லாம் காக்கிறதுக்காக அப்பா தான் இறந்துட்டாரு அங்க யார் இருக்கா ஓன் தம்பி இருக்கிறான் யாரு பரதன் இங்குல கிளை காவர்க்கு யார் ஊழர் இந்த வேட்டூர் குளம் நம்ம குளம் தான்ப்பா இங்கு கிளைகாவற்கு யார் உலர் இசையாயினி இந்த வேட்டூர் குலம் நம்ம குலம் தான்ப்பா அயோத்தியா நம்மளுதானப்பா அங்க ஒரு தம்பி இருக்குதான் இங்க ஒரு தம்பி இருந்தா தான் என்ன நடக்கும் என்ன ராஜா கம்பர் கொட்டர் இங்குல கிளைகாவிற்கு யாருள்ள இசையானி உன் கிளை எனதன்றோ இங்க வேட்டோர் குலத்தில் இருக்கவங்கெல்லாம் யாருப்பா அயோத்தியில இருக்கவங்களுக்கு எப்படி எனக்கு உறவு அது போலதான உறவு நான் சொல்றேன் கண்டிப்பா கேட்கணும் சரிதா அண்ணன் சொல்ற தம்பி கேட்கப்படாத கொஞ்சம் கடுமையின் அப்படி சொல்லிட்டு அப்படியே புறப்படும் போது இந்தியன் தண்ணீர் வேற அவனும் தண்ணீர் வர குகனும் இப்படி வாழ்ந்தார்கள் சிவ சிவ இது மனமேற்குடி அது எந்த இடம் பஞ்சவடி ஆனால் அவர் கம்பர் இவர் இப்படியாக அங்கிருந்து புறத்தாரலாம் இப்ப மூவரையும் வைத்து பொன்னிட்டு வளர்ந்திருநா தருநாடு பூந்து மிக்க பொருள் சீர்தொண்டர் குழாத்தியனுடன் பன்னகப்பூ எந்த வருடம் கோயில் தோறும் பத்தருடன் பதியோர் பொற்று சென்று கன்னி முதல் திருக்கலரும் திருக்கலர் வணங்காரலாம் பாத ஆலிச்சுரம் அங்கே வணங்கினாரலாம் பதிப்பிறவம் பணிந்து முள்ளிவாய்க்கரை அணிந்தார் முன்னூல் மார்வரும் முள்ளிவாய்க்கரை அங்க அன்னைக்கு ஆறு நிறைய தண்ணி ஓடக்காரம் பார்த்தான் அந்த ஓடக்காரன் என்ன பண்ணான்னு கேட்டா ஓடத்தை இழுத்து கட்டிவிட்டு வெள்ளத்துல யாரும் போக முடியாது போயிடும் முள்ளிவாய் கரையில அடிவர்களோடு கூட ஆனா எதுக்காலதான் திருக்கொள்ளம்போது அப்படியே கடந்து ஆறு கடந்து போகணும் என்ன பண்றது அதனால என்ன தேவர் அமர்ந்த திருக்கொல்லம் போதோர் எதிர் தோன்ற திரு உள்ளம் பணியை சென்று மே உதலால் ஓடங்கள் விடுவாரென்றி ஒடிந்திரம் ஓடக்காரன் யாரும் இல்லை எல்லாம் இழுத்து கட்டிட்டு போட்டான் கரையில மிக்கதோர் விரைவால் சம்பை காவலனார் ஓடத்தின் ஓடத்தின் கட்ட விழ்த்து பாருங்க இது வந்து பிறந்த குளம் என்னது பிராமணப்புள்ள இது வந்து அப்படியே தான் உண்டு திருநீர் உண்டு அப்படிதான் தாளம் உண்டு இது மூணுதான் தெரியும் தாளம் இருக்குது தந்துட்டாங்க திருநீர் இருக்குது பத்திரம் கொடுத்திருக்கும் தான இட்டுக்கும் தாளம் இதோட தெரியுது இந்த கையில அருமையா ஓடத்தை அவிழ்த்துதான் ஓடத்தை அவிழ்த்துதான் அவிழ்த்தால் அது அவிழ்த்தாலே அந்த ஓடம் அந்த ஆற்று வெள்ளத்துல இழுக்குது அப்படி இருந்தும் அதை அவிழ்த்து ஆமா மேவுதலால் ஓடங்கள் விடுவார் என்று ஒடிந்தெருமிக்கதோர் விரைவா சன்பை காவலனார் ஓடத்தின் கட்டவிழ்த்து கண்ணுதலான் திருத்தொன்று தம்மையேற்றி நாவலமே கோலாக அதன் மேல் நின்று நம்பர் தமை கொட்டமனவின்று அருமை இதுக்கு என்ன ஓடம்லாம் ஓட தெரியுமா குவன் மாதிரிலாம் தெரியாது தன்னுடைய நாவில் வருகின்ற அந்த வலமே அது கோலாக செலுத்த குச்சியெல்லாம் பிடிச்சிருந்த அந்த பிள்ளைகளுக்கு அதனால தான் வாயினாலேயே கொல்லம்போது பதியத்தை ரொம்ப அருமையாக பாருகிறான் கொட்டமே கடும் அந்த பதியத்திற்கு திருப்பனந்தாலதான் அடைந்து போன சுவாமிகள் அவர்கள் இந்த பதிய விழா எப்போ நடக்குதுன்னு கேட்டா ஐபிசி தான் நடக்குது நல்ல மழை தொண்துணை பெயர் நாள் தான் நடக்குது அதுல அந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு இந்த ஓடத்தை அவிழ்த்து சாத்தியில் பெருமான் வந்த பிறகு ஓதுவார்கள் ரெண்டு மூணு பேர் இருந்து துணைக்கருவியோடு கூட கொட்டமே கழும் என்ற அருமையா பாடி அந்த ஓடத்துல வந்து மீண்டு வரணும்னு ஒரு எண்டோ மீண்டு ஆமா அறக்கட்டளை வச்சிருக்கு ஆண்டுதோறு இடத்துக்கு இருக்கணும் ஆண்டு தோறது அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப இருந்தபோது என்ன தம்பிரான் தோட நீங்க போயிட்டு வாங்க இல்லையா ரொம்ப நன்மைனு போவோம் அந்த புண்ணியம் எல்லாம் தான் மடங்கள் இருந்ததுனால கிடைக்கும் அதுபோல மதுரையில சிவன் ராத்திரி அன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஓதாமூர்த்திகளோட அப்படியே வந்தோம்னா ஆடி வீதி மறுநாள் கால ஆறு மணிக்கு தான் வரும் ஏன்னா அம்மன் கோயிலே நாங்கள் ரொம்ப நேரம் இரண்டு வழி எல்லாமுள்ள இறைமுடைய திருவுகளை தலைமை கொண்டு நம்முடைய பன்னிர திருமுறை வழிபாட்டு மன்றம் இப்பொழுது நூற்று பனிரெண்டாவது கேள்வியை இங்கே நிகழ்த்துகிறது ஆண்மையில் வளாது பெய்கள் இல்ல மலிவளம் மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்கள் அறங்கள் ஓங்க நற்றம் என்று சொன்னார்களே வளாதுங்கிறது என்னன்னா திருவள்ளுவர் வளாது பெய்கன்னு சொன்ன உடனே அடைச்சு பெய்து அங்கே உடப்படுத்த கூடாது அல்லது சிறிது வயிற்று கொஞ்ச நேரம் பெய்ஞ்சிட்டு விட்டு கூடாது எந்த அளவு நமக்கு குறுவைக்கும் போய் சம்பாவுக்கு வரணுமோ அந்த எந்த இடத்திலும் குளம் உடையாமலும் கரை உடையாமலும் வெள்ளப்பெருக்கினால் மக்கள் சேதம் பெறாமல் இருக்கணும் அந்த அளவு மழை பெய்யும் தீங்கிண்டி திங்கள் மும்மா பெயுது மேலா அந்த மாதிரி மும்மா என்னைக்கு பெய்து எப்படி வரப்போகுது என்றால் வரும் இப்போ இருக்கிற சமுதாயம் முற்றிலும் இப்போ இருக்கிற பண்பாட்டை மாற்றிக்கொண்டு நல்ல திருவருள் நெறியை சார்ந்தும் நல்ல ஒழுக்க அமைப்பிலும் பால் தான் சத்தியம் வரும் அதெல்லாம் வரணும் வளரணும்னு வேண்டிக் கொள்வோம் ஆகவே இப்ப அந்த மாதிரி மழை பெய்யும் நல்ல மடி இருப்பதனால எங்க பார்த்தாலும் சோலைகள் இவை எல்லாம் இருக்குமாம் பல்லக்கு போகுது நீர கடவுள் இருந்து போகிற பல்லக்கு இவற்றை எல்லாம் கடந்து மேனித இனிதமர்ந்திரி விருப்புரிமை தொண்டரோடு நாவரசர் உழைச்சன்பை நாவரசர் நன்னுவார் ஒரே பாட்ட வருமானம் வருது அவரு வந்தார் அந்த ஊழாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் பெற்றருளி இதுக்குள்ள இவர் வருகிறார் பல்லக்கில் சொல்லும் போது அங்கிருந்து அறிவியல் யாரோ சில பேர் யார் பல்லக்குன்னா ஞான சம்பந்த அவரண்டு பேரும் இணையாத அங்க பார்க்க வர்றாட்டு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த மரத்துக்கு போனவங்க சுவாமி ஞானசம்பந்தர் பல்லக்கு வருங்க வரட்டும்னு உட்கார்ந்துருக்கல ஏன்னா பெரியவங்க வருகின்ற பொழுது எதிர்கொண்டு அடைக்கணுமே தவிர வீட்டில் இருந்த மாதிரி இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டக்கூடாது அது இருந்ததனே இருந்து காட்டுவது குருமூர்த்திக்கு பொருந்தும் நாமெல்லாம் மாணாக்கருக்கு போகணும் அதனால உடனே பிறப்ப எங்க வருகிறது முதல்வரம் மிக மகிழ்ச்சியோடு எதிர் சென்று பணிபன் என எழுகின்ற பெருவிருப்பால் எல்லாரும் கூட இருக்கிற அறிவுள்கள் தெரியுது எதிர்கொண்டு அடைக்க போறார்டு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஞாவல்கள் உள்ளத்துல போகணும் பல்லக்கில் வரணும் அவர் வணங்குவதற்கு முன்னே நாம ஆனா அது அடிவொழுக்கெல்லாம் சொல்லல நேர போகின்றவர் நதி தங்கு சரைமுடியான பதங்கள் தொழு தந்த பதினெண்டும் புறப்பட்டு பரசமயம் சேர்த்தவருவால் முதிர்கின்ற பெருந்தவத்தோர் முன்னெய்த வந்தன இந்த இதோ இப்பொழுது பல்லக்கும் வருகிறது அந்தரும் வருகிறார் ஒம் ஒளியும் இந்த ஒலிய ஒன்று மூடிங்க இந்த ஒலிய ஒளியும் திறக்கிற வரைக்கும் நாடு நாம எல்லாம் நல்லா வாழும் அந்த ஒலியும் ஒளியும் திறக்கிற வரைக்கும் நாடு சாகும் சொல்லிட்டேதான் இருக்கிறாங்க எனவே இப்பொழுது அப்படி இந்த பல்லக்கு வந்து கொண்டு இருக்கிறது அந்த திருப்பந்தூரில் இருந்து அப்படி வருகிறார் நாவுக்கர்த்தர் வருகின்ற பொழுது சிறிச்சின்னம் பணிமாற கேட்ட நாத்திசை உள்ளோர் பெருக்கென்ற ஆர்வத்தால் பிள்ளையார் தலை சூழ்ந்து நெருக்க நடை பார்த்தா ஊர்ல இந்த ரெண்டு பேர் வர்றது பார்க்கும்போது ஆங்காங்க இருக்கிற பக்கத்தூர் காரங்கத்துக்கு ஒரு காரங்க கூட்டம் சேர்ந்தது ஞான சம்பந்தனா அவருக்கு பாண்டிய நாள்லாம் சேர்ந்து சமன் சமயத்தை நீத்து தெய்வ சமயத்தை நாட்டி வர்றான இந்த குளத்துல வந்து இருந்து கருன ஒண்ணே ஞானம் உண்டாரு அந்த அதே ஞான சம்பந்தடியாய் அப்படின்னா ஏ வாங்க ஐயா அப்படின்னா பாத்தா அக்கம்பக்கம் இருக்கிற கிராமம் ஊரா வந்துட்டு வந்தா ஞானசம்பந்தர் பல்லக்கு போகுது முன்னையும் பார்த்தா மக்கள் மக்கள் வெள்ளம் பெரும் வெள்ளமா இருக்கு பெருவெள்ளமா இருக்கு இந்த பெருவள்ள அவர் வந்து வந்து கொண்டு அதனால கூட்டம் பெருசா இருப்பதனால யாருக்கும் அதிகமா கண்டுபிடிக்க முடியல இவர் பல்லக்கல் இருப்பதனால எல்லாருக்கும் பழிச்சுன்னு தெரியுது நாவுக்கரசர் எல்லாரும் நடந்து வர்றதுனால பழிச்சுன்னு தெரியல ஏன்னா கூட்டம் வேற இருப்பதுனால இதுதான் சந்தர்ப்பம் தெரிஞ்சுக்கிட்டார் நாவுக்கரசர் பலர் தன்னை பாராமல் இருந்தது நல்லது என்ன பண்ணாரு வன் புகழி வாழ்வேந்தர் சந்த மணி திருமுத்தின் இணை தாங்கியே அமைப்பு எப்படியே இருக்காங்கல்ல நீங்க அப்படி தலையை நிமித்தாதானே ஐயா திருநாவுக்கரசன் தெரியும் அப்படியே தலையை குஞ்சுட்டு ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் வழி அர்த்தம் கேட்டு அப்படியே இப்படி இப்படி இப்படி வந்தவுடனே பக்குன்னு பல்லக்கு இருந்தே அந்த பல்லக்கெல்லாம் தோல் கொடுக்குது யாரு நாவுக்கிறது இதுக்குதான் வந்தது யாருக்கும் தெரியாம இத்தனை பேரையும் ஏன் மாற்றி வந்திருக்காரு யாரா வந்து ஐயா நாவுக்கிறது வாங்குவாங்கன்னு சொல்றதுக்கு இல்லாமே இவர் மூத்த காட்டினாதானே மூத்த காட்டினாதானே ஐயா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வயசான திருமேனியா அந்த காலத்துல வயசான திருமேனியனா மதிப்பு கொடுத்த காலம் அந்த காலம் அல்லவா இதெல்லாம் இந்த கடமெல்லாம் ஏன் வேட்டை விட்டு வெளியில வருதுன்னு சொல்லுவான் அப்ப அப்படி சொல்றது யாருக்கும் தெரியாது அப்படி தோல் கொடுத்த உடனே இவருக்கு ஞானசம் வந்திருக்கு இளைஞர் இது முதியவர் இது ஞானியமா வயசு என்ன தெரியுமா யாருக்கு இப்ப என்ன இப்பொழுது திருப்பூந்துருத்தியில் பல்லக்கை கூக்குகிற நிலையில் நாவுக்கரசருக்கு வயது என்ன என்று என்ன ஏழாம் நூற்றாண்டோடு இருப்பதனால் வயது சொல்லலாம் இனிமேல் ஒரே ஒரு பயணம் இவருக்கு எது பாண்டி நாட்டு பயணம் தான் இருக்குது யாருக்கு நாவுக்கரசர் இந்த பாண்டி பயணத்தை முடிக்க முடித்தவுடன் நேரா எங்க போக போறார் திருப்பலூர் போறார் திருப்பலூர் போய் கைலாயிருக்கு திருப்பலூர் கைலாயம் அடைகின்ற வயது அவருக்கு எண்பத்தி ஒண்ணு இப்ப ஒரு பாண்டி நாட்டு யாத்திரை தான் பாக்கி இருக்குது என்றால் என்ன இருக்கலாம் எழுபத்தி ஒன்பது என்னன்னு கேட்டா அவருக்கு எழுபத்தி ஒன்பது வயது இப்ப ஞான சம்பந்தம் வயது என்ன பதினாறாவது அவர் வந்து போய் இதாக போறார் ஆமா அவருக்கு இன்னும் ஒரே ஒரு தலையாத்திர தான் இருக்குது எது தொண்டை நாட்டு பாக்கி இருக்கு தீகா அடி போறா பொண்ணு தொண்டை நாட்டு யாத்திரை இருக்கு போ அது கொஞ்சம் பிபி பாயிண்ட் ஆமா இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஆனடி பார்சல் பேசஞ்சர் அந்த காலத்துல இருந்தது மெஜுரா பார்சல் பேசஞ்சர்னா நிக்காத ஸ்டேஷனே இருக்காது ஏன்னா இப்ப லாரிதான் கிடையாது ஸ்கூட்டர் கிடையாது அதனால அவங்கவுங்களும் வழி மற்ற வாழைக்கான இந்த ஸ்டேஷன்ல போட்டு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வித்துட்டு போகும் ரயில் தான் உதவி செஞ்சது அதான் மெஜுரா பார்சல் பேசஞ்சர் ஓடுறவன் கும்பகோணத்தில் இறங்கிட்டு திருநாயத்துல ஓடி போய் பிடிச்சுக்கலாம் அந்த பழைய ட்ரெயின் அப்படி அதெல்லாம் மனிதனுடைய வசதிக்காக இருந்தது அப்புறம் இருந்தது அப்புறம் மெயில் மூன்று முறையில் அந்த காலத்துல ரயில் ஓடிது இப்ப எல்லாம் பஸ் அப்ப ரயில் தானே எல்லா பயணம் இந்த பார்ஞ்சர் மெஜரா பார்சல் பார்சலுக்காகவே அவங்கவும் வாழை காய்ங்களை கொண்டு விக்கணும்னு போட்டுட்டு ஒரு அண்ணா கொடுத்து அடுத்த ஊர்ல கொண்டு விட்டுருவான் அடுத்த ஊர்ல கொண்டு போய் வித்துட்டு மந்தர் புறப்படுவது எப்படிப்பட்டது கேட்டா தொண்டை நாட்டு யாத்திரை மட்டும் பி பி பாயிண்ட் பாயிண்ட் சரிங்களா அது பின்னால பாக்க போறோம் எப்படி பாயிண்ட் எனக்கு இன்னும் ஒரு யாத்திரை தான் இருக்கு போறாரு போனோன்னு அங்க இருக்கவங்கெல்லாம் தம்பிக்கு பதினாறு வயசு ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுன்னு சொல்லி உடனே கல்யாணம் பதினாலு வயசுல அவர் வீடு பேரணித்தார் எனவே அப்ப அவருக்கு என்ன வயசு பதினாலு வயசு இருக்கலாம் அது முடியற கட்டமா இருக்கும் பதினஞ்சு தொடங்குற கட்டமா பதினாலு கட்டமா இருக்கும் அப்ப பதினாலு முடியற கட்ட அங்கே இங்கே எழுபத்தி ஒன்பது வயது நிறைய காலம் இப்படிப்பட்ட காலம் பாத்தீங்களா வயது சொல்றோம் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெருமகனுக்கு நாம வந்து இருதா நூற்றாண்டு இருக்கிற அவங்க தெரியாத நாம வயது தலையாத்திர தான் இருக்குது அவருக்குறதா இருக்கு நம்ம போட்டு பக்கத்துக்காரங்க மாதிரி ஞானசம்பந்த நாலு கஷ்ட கடிதம் போட்ட மாதிரி நம்ம சொல்றோமே எதனால சொல்றோம் எனவே தான் எப்படியானா எழுபத்தி ஒன்பது வயதுல இந்த பெரியவர் அந்த பல்லக்கு தூக்குவத்துக்கு என்ன பண்ணிருக்காரு நினைச்சிருக்க ஒத்துவாங்களா பெரியவர் அவரு என்ன இருந்தாலும் வயதுல கம்மியானவர் சரிங்களா அப்படி சொல்லுவோம் ஆனாலும் அதனால என்னன்னு கேட்டா எப்படியோ அத்தனை பேரையும் விலை கிடைக்கு அப்படியே மூஞ்சி போயாம போய் பக்குன்னு தாங்கிடு ஞானசம்பந்தர் இவர் தொலைவில் வர்றாருங்கறதே இங்கே மேல அவருக்கு என்ன இளமையான கண்ணில் இங்கே உடைய பார்த்து பார்த்த தெரிஞ்சது காணவே காண அவருக்கு என்ன சந்தேகம் என்ன பார்த்தா என்று பல்லக்கில் இருந்தவாரு அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறார் தோல் அடியேன் உன் சிவதாங்கும் பேரு பெற்று எங்குற்றி பொத்துன்னு குள்ளக்கள் சென்ற ஞான சம்பந்தர் இயல்பாக இறங்காது குதித்தது எங்கே என்று கேட்டா சத்தியம் இங்கதான் குதித்தார் இதெல்லாம் தெரியுது ஆமா அப்பர்ஸ் வீதாங்கும் பேருபத்தி இங்கு சொன்ன உடனே சரி தூக்கி விட்டு நினைப்பாரு அப்படி இருந்தா அவரு ஞான சம்பந்தராவாரா யூ நம்ம தூர புத்தது ஏன்னா சின்ன பிள்ளை பரவாயில்ல அப்படி கூச்சு உடனே இதுவனுங்க அவரு அந்த தோலை விட்டு இதுவண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வந்து என்ன நீங்க இப்படி செய்யறது அப்படின்னாரு பின்னா ஞான சம்பந்தருக்கு அடியன் வேற என்ன செய்யறது என்று சொல்ற யாரு என்ன இப்படி அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்டா அடியன் ஞான சம்பந்தருக்கு வேற அடியன் என்ன செய்யறது இதுதானே செய்யலாம் அப்புறம் சிவல ஏறுமா ஏறு ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும் கண்ண அப்படியே தண்ணீர் தாரதாரையா வந்திருக்கு மகிழ்ச்சி கண்ணீர் ரெண்டு கண்ணீர் அந்த காத சொ அழுகை கண்ணீர் அழுகை மகிழ்ச்சி கண்ணீர் வரும் இன்பத்தினாலும் துன்பினால வரும் அதனாலதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் திருவள்ளுவர் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் இந்த அன்பத்தை அன்பை வந்து யாருமே மடக்கி வைக்க முடியாதுப்பா ஏன்னா இவரு பால் அவருக்கு அன்பு இருக்கு அவர் பால் இவருக்கு அன்பு இருக்கு அன்பு அடைக்க வைக்க முடியாது போதே கண்ணில் எனவே இவருக்கு அவர் அன்பு உண்டு அவருக்கு இவர்பால் அன்பு எது தரும் இந்த கண்ணீரை வெளிப்படுத்திடு அன்பிற்கு முண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கண்ணீர் கூசல் தரும் திருவள்ளுவர் ஆதலால் இது ரெண்டு பேருடைய கண்கள் அப்படியே தண்ணீர் தாரதாரையா அவர் அப்படி